தமிழில் சிற்பி பாலசுப்பிரமணியன் தலை என்கிற பாடல் மூலம் இந்தியாவினுடைய பல்வேறு நிலைகளை விளக்கிக் காண்பிக்கின்றார் இந்தியாவின் வளங்கள் முத்துக்களால் ஆன கொண்டை வளமாக தெரிகிறது என்பது இந்தியாவின் புன்சை வளம் செழிப்பாய் காணப்படுகிறது என்று உணர்த்துகின்றது